ோத்தோகாத்மேன உண் சந்த பிர அது வாக்கோ கண் நினைக்கணமா அக்னியை பார்த்தா பகவானுடைய வாக்குன்னு நினைக்கணுமா பூமியை பார்த்தா சுவாமியுடைய கால் நினைக்கணுமா முப்பத்து திக்குகளும் பகவானுடைய காதுகள் நினைக்கணுமா ோக்கி லோக்கா நமபுணு பரவேனாசி நோய் �uh, mama, phases, ீ தோஷ நம மகான சன்னியசிகள் புண்ணியம் பாபம் ரெண்டும் முழிஞ்ச உழுது எந்தஸ்வரூபத்தோட உண்ணாஹ கலக்கராளோ அப்படிப்பட்ட மோஷாத்மான பரமாத்மா கோபாலனுக்கு நமஸ்காரம் நாளாம் புண்ணியம் ரெண்டும்ோஷ காலத்துல ரெண்டும் பிரதிபந்தமா புண்ணியம் இருந்தா ராஜாவா பரபன் பாபம் இருந்தா ஏதாவது கஷ்டப்படுவன் புண்ணியம் பாபம் ரெண்டும் விருந்தா மனுஷனும் புண்ணியம் ஒட்டும் இருந்தா சுவர் பாபம் இருந்தா திரிய ஜோதி நடக்கம் இந்த புண்ணியம் பாபம் ரெண்டும் இருந்தா மனுஷன் உபாபியாம் மனுஷலோக இந்த புண்ணியம் பாபம் ரெண்டும் போகணும் பகவான் இடத்துல போறவன் அவன் பாக்கி எல்லாம் இருந்தா நம்ம ஊர்ல இருந்து வந்தாடுவான் இந்த ரெண்டும் போட்டா பகவான் போய் சொல்லிடுவான் அர்ஜுனன் பிரபோ நான் எப்போ உங்க சுரூபத்தை பார்க்க உள்ள வந்து கலப்பேன்னு காட்டான் ஏஷாம் பாபம் யாருக்கு பாபம் உருவடைதோ அவன் என்ன பார்க்கலாம்ல பாபம் முருவடையணுமே தானே வழிவாக்குறேன் நான் ஜனா நாம் புண்ணிய கர்மா நாம் நல்ல காரியம் இல்லைன்னா பாபம் போடுது இருட்டு போகணுமே என்ன லைட்டு போடுவார் லைட்டு போடாம இருட்டு உத்தியிருக்கு லைட்டு போடாமல் இருந்தாலும் தேவையில்லைங்க இங்கு பாட்டில் வாங்கி பீச்சாங்குள்ள வச்சு அடிச்சா ஒரு முட்டாள் எனக்கு விடாம இருட்டா இருக்கு போறதுக்கு இருந்தான் இன்னும் இருக்கு வள்ளத்து கூட கருத்து போடும் அது மாதிரி பாபத்தை வர வேண்டிட்டு போனேன் சுகம் வரணும் வருவா துக்கம் குவிஞ்சு கிடக்கு துக்கம் போய் சுகம் வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பண்றது பாப்போம் கிடைக்குமா சுகம் இன்னும் துக்கம் ரத்தியாகவே இருக்கிற துக்கம் போகாது சுகமும் வராது அதனால புண்ணியம் பாபா ரெண்டையும் ஞானிகள் அப்படியே அஸ்வையுமான குதிரை அப்படியே சீலத்துக்கிட்டா அப்படி பழம் கொட்டி போய்டும் அப்படி புண்ணம் பாபா ரெண்டையும் விட்டுவிட்டு போவாள் புண்ணியம் பாபா ரெண்டையும் உதவி தள்ளிவிடுவாள் தள்ளிதான் சுத்தமான கலந்து விடுவாள் எல்லாரும் அங்க விட மாட்டாள் ப ர போய் சன்னியசிகளாய் சாந்தாளாயிருக்கிற மகான்கள் இங்கமே ஜனமரணம் இருக்கேங்கிறயமில்லாத மகான்கள் எந்த பகவானோட கலப்பாளோ அப்படிப்பட்ட மோட்சரூபியான கோபாலனுக்கு நமஸ்காரம் தஸ்மோத் நமூத்தான யாத் நம கடைசி காலத்தில் பிரளய காலத்தில் ஒரே ஜலமாக ஆரணமேலையில் ஆரணி பண்ணி விட்டு கால் கட்டணங்கள வாக்கில கூட்டிண்டு மாயா சிசுவாய இந்த பிரபுகுர்ந்த மாயாத்மா பிரபுகோபால நமஸ்காரம் நாளாம் மரணம் அனுகம் பூர்ணாயிருக்கு நேத்தத்தை பாதிச்சாலும் எல்லையில் பக்தித்தவருக்கு போடவிலாம் காரக்குடியில் ரொம்ப பெருமைப்படுத்தினா சமயத்துல கைவிட மாட்டான் என்பதை சாதுலாம் பார்க்கணும் வாஸ்தவமான ஹக்தியோட பகவான பஜிச்சா அவன் தானா கேமத்தை கொடுப்பான் பிரவச்சனும் நல்லா பண்றாளா ஹரி கதையாக இந்த தானம் பண்ணி முன்னாடி கேட்டிருக்கேன் இப்போ ரொம்ப அழகார பத்தி குழந்தையு நல்லா சொன்னாள் தர்ம சம்மர்தனைய பத்தி காரோட குஞ்சு வாழ் வந்ததுக்காகவே அம்பாள் வந்துட்டா போக தோணி அங்க தர்ம சம்மர்தன திரு யாத்திரை பத்தி பஞ்சநேத்திரம் மகா புண்ணிஸ்தலம் வந்து அந்த அம்பாளை பத்தி குழந்தை காரணமணி நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பெரிய பாக்யம் ஸ்கந்தன பத்தியம் அம்பாளை பத்தியும் தர்ம சம்மர்தனையை பத்தியும் தர்மசம்பர்தனி அனுபிராமணும் தர்மம் ரொம்ப குறைஞ்ச காலத்திலே மகாபாரதமே தர்ம கோஷம் அதையும் ராகுல்லாமல் ஸ்தோத் பண்ணி நமஸ்காரம் பண்றவன் பீஷ்மருக்கு அனுபவம் பண்ண போறாள் சர்வ தர்மங்களையும் சொல்ல போறாள் அப்படி சொல்றதுல மன் கி கீதம்னு ரொம்ப அழகான சரித்திரம் தெய்வ பலம் இல்லாதவன் செய்கிற காரி எப்படி என்பதை பீஷ்மர் சொல்றார் அவர் வாக்குறாரு லீவுபலம் இல்லாம காரியம் பண்றேன் அதனால என்ன குரங்க வரல அவன் அமெரிக்காக்கு போன குரங்கும் போயிட்டு தான் அதனால இது வேற மங்கி இது நாளைக்கு அந்த மங்கி கீதங்குற மகா புண்ணிச்சரிக்கும் விஸ்வ தவராஜத்தனுடைய Come on, team. Now, listen. Oh, big, ah, dear. Oh, big, ah, dear. Oh, big, ah, dear. Oh, big, ah, dear. Oh, big, ah, dear. நூத்தி எட்டு எங்கு பார்த்தாலும் தர்மத்தை சுவாமி ஸ்தாபனம் பண்ணி அசம்மத்தை நிரசனம் பண்ணி கீதேங்கிற பெரிய பரம உபதி செய்து அனுபவித்தால் அந்த கீத முதலிய பரமசாரங்கள் அடங்கிய கிரந்தந்தான் ஸ்ரீ மகாபாரதம் பரமசாரங்கள் எல்லாம் வேதசாரம் அதில் இருப்பதால் தான் பாரத பஞ்சம வேதா ஐந்தாவது வேதம் மகாபாரதம் என்று மகர்ஷி எல்லாம் அதை ஐந்தாவது வேதமாக கொள்ளுகிறார்கள் இந்த பாரத ஸ்ரவணத்தை பெரிய மகா யமாக சொல்றாள் ஒரு பெரிய யஜ்ஜத்தை நடத்தி அதனுடைய பெரிய மகாபலத்தை அடைந்ததாக இந்த ஸ்ரவண பலத்தில் போய் மூன்று வேதங்களையும் அத்தியனம் பண்ணி பெரிய மகாயுஜங்களெல்லாம் அனுஷ்டித்தால் எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் மகாபாரதத்தை அப்படிப்பட்ட அத்தியுத்தமான ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கும் ஒரு பெரிய புண்ணச்சரித்திரம் இப்போது பீஷ்மஸ்தவராஜம் நடக்கிறது இந்த பீஷ்மஸ்தவராஜத்தில் பீஷ்மாச்சாரியால் சாந்தி பர்வாவில் பரமர்த்தமான பாகம் இதெல்லாம் சன்னியாசியெல்லாம் தேடுவார்கள் மறுபடியும் ஜென்ம இல்லையாள் மறுபடியும் ஆக மாட்டான்ல பிரவருத்தி விஷயங்களில் ஈடுபடும் முடியாத ஒரு பிரவிறி வராதுங்கிறாள் அப்படிப்பட்ட பெரிய புண்ணியமான சாந்தி பருவாவுக்குள்ள பரமரசமான ஸ்தோத்ரம் கடைசி காலத்துல உத்தராயணத்தில பீஷ்மன் மோஷத்தை அடைகிற முகூத்தில பகவான் அப்படி நமஸ்காரம் பண்ற ஸ்தோத் அந்த ஸ்தோத்ரம் ஆரம்பிச்சு நேரத்தை உலகம் பகவத் ரூபம் இதான் வேதாந்தம் முழுக்க சொல்வது இது மாதிரி உன் தேசத்தை பார்க்க முடியுமா ஆச்சரியப்படுற அந்நியத்தான் அவள்லாம் ஏதோ மதம் தெய்வம் ஏதோ அறஹுறையா சொன்னா கூட அவள் அங்கேயோ கோவில்ல போனாக்க போனா தெய்வம் இருக்கு இன்னொன்னு வந்தா ஒண்ணுமில்ல அப்படி உத்தரமும் எப்படி சொல்லுவது அவளுக்கு பாவனையும் அப்படி இருக்கு இங்க எங்க பார்த்தாலும் தெய்வம் ஒரு படத்துல முழு கொண்டு தெய்வம் நாம் நினைக்கிறோம் இதுவாறு வந்திருக்கேன்னு அவன் நினைச்சு ஆச்சரியப்படுறாள் மேதாவிகள் இந்த கொள்கையினுடைய ஒரு பெரிய தத்துவம் மேகாவிகளுக்கு புரியுமே கொடுத்து மேக இல்லாதவர்களுக்கு இதை பத்தி புரியாது ஈஸ்வர் அப்படியே நமஸ்காரம் பண்றாரு பகவானே சர்வாத்மகனாயும்பியாயும் ஸ்ரீருதிராதி மகாமந்திரங்களை எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சொல்றம் மூக்கான் இருப்பான் ஸ்வரூபியாயும் எதிர்ப்போன் அப்படி போய் சொல்றாங்க भगवान உலகத்துல இருக்கிற சர்வீர்த்தங்களாக இருக்காளாம் பகவான் கோபாலம் எப்படினாள் அவனுடைய கேஷத்திலே மேகங்கள்லாம் இருக்கான் எஸ் கேசேஷு ஜீனூசா நிய சர்வாங்க கேஷங்கள்ல எல்லாம் மேகங்களாம் பகவானுடைய சர்வா சந்தி பந்தங்கள் இல்லையே நதிகளா நத்தியா சர்வாங்க சந்தி நல்ல சமுதிரங்கள்லாம் அங்கே இருக்குன்னா அவனுடைய வயத்திலே குக்கௌ சமுதிரா தஸ்வைத் அப்படி ஜலம் எடுத்தா அவன் உடம்புல ஜலம் இல்லாத இடம் இல்லையா உலகத்தில் இருக்கிற சமுதிரமோ மேகமோ நதிகளோ எல்லாம் அவனுடைய உடம்புல அப்படியே பிறல்றது ஊடுறது ஓடுறதுங்க இப்படி இன்ஸ் ஸ்லோகத்தை இது வாழ்க்கா ஸ்நன காலத்தில் இது சொல்லு வாழ் தான் விஷேஷம்ல இன் ஸ்லோகத்தை அப்படி ஆத்திர பிடிக்கும் சரி வணத்த ஜல புடிண்டாலும் சரி வளத்தலும் சரி இன்னைகத்துமே நம மோச்சாட சீகிரமே நம மோஞ்சா சர்மே எந்த பரமாத்மா ஹரிநாராயணன் கோபாலன் பிரம்மா தூங்குற பொழுதும் அவர் முகத்திலிருந்து அடங்கி கிடக்கு பிரம்ம தடத்துல இந்த பிரபஞ்சங்கள்லாம் உள்ள அப்படித்தான் அடங்கி கிடக்கு மறுபடியும் சிருஷ்டிகாலத்தில் வெளியில் அப்படியே வீசி போடுறதுன்னு பட்டு நூலை பட்டு பூச்சி உள்ள வச்சு நூலை அப்படி கிடைக்க உடனே என்ன பண்ணும் ஆறாம் போய் தொட்டு தனது நூலையும் அந்த விட்ட சீக்கிரத்துக்கு மேலே அப்படி ஒரு தடவை வாயத்திறந்தா தன் நூலையை அந்த பூச்சியை பார்த்தா இத்தனை பெரிய பட்டு நூல் கண்டுக்குள்ள இருக்கு சின்ன வெரை இந்த வெரைக்குள்ள அடங்கி இருக்கு ஒரு பெரிய மரம் பதினாயிரம் வண்டி ஒட்ட முடியான கோடி கல்லு காலமா போடக்கூடிய கலைகள் உள்ள ஒரு மரம் ஒரு சின்ன வித்துக்குள்ளதான் இருக்கு அடங்கி கிடக்கு அந்த சக்தி இது என்னதான் அடங்கி கிடக்கு ஒரு சின்ன ஆரம் வெரை இருக்கு அத பூமிக்குள்ள போட்டு அது திருச்சியா கிளம்பி அதுல அதனுடைய கலைகள் எடுக்க போய் விளிஞ்சு கிடக்கு கொஞ்சம் முக்க பிரம்மத்தில் இருந்தா வெளியில் நல்ல கனமாட்சிகள் சாப்பிட்டு நல்லா தூங்குற மத்தியம் கொரண்டு விட்டுண்டு எழுந்திருந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறார் ஆமா ஒரு ஏழு காண்டத்தையும் சொல்லிடுறார் கனமா சொல்லு சொல்லிடுறாரு தூங்குற பொழுது எல்லாம் உள்ள அடங்கி கிடந்திருக்கு அவர் எழுந்திருந்த உடனே சர்வ சப்தி வருது ஒடுங்க எல்லாம் அப்படி ஒடுங்கி கிடக்கு பிரபஞ்சம் முழுக்க பகவான் இடத்துல அப்படி பிரம்மதேவத்துல எல்லா வேதங்களும் உள்ள ஒடுங்கி இருந்தது அவர் தூங்குற பொழுதும் அந்த வேதங்களை வந்து அசுரன் அஹதிச்சுன்னு கூட்டான் காய்கறி சுவாமி மத்யாவதாரம் பண்ணி அவனை போய் வதம் பண்ணி அந்த வேதத்தை மறுபடியும் திரும்பி குழுந்தாளா தஸ்மை மத்யாத்மனே அப்படிப்பட்ட மத்ய ரூபியான பரமாத்மா நமஸ்காரம் நாள் தைமே நேரமே முன்பு அமதமசன காலத்தில் மந்திர பருவானது உள்ளரங்கித்துதான் மந்திரத்தை கொழுந்து மத்தாக்கி வாசுக்கிய கயராக்கி தேவர்களும் அசுரர்களும் இழுப்பவர்களாக ஆளார்கள் சுவாமி நாயகன் இதுக்கு நேதா அப்போ மந்திர பருவத்தம் சீராத்திக்குள்ள முழுக ஆரம்பிச்சது தேவதும் முழுகே முழுங்க பாலம் உடைஞ்சு போச்சா உடைஞ்சு போச்சோங்க அப்புறம் எல்லாருமா அது மாதிரி முழுகதே முழு கட்சியால் எல்லாரும் மூகினதுக்கு சுவாமியுடனே கூர்மாவதாரம் பண்ணி தூக்கினாலாம் முதுகுனாலே சுவாமிக்கு முதுகு அரிச்சுதான் சொரிஞ்சுக்கணுமே நினைச்சாலா மந்திரபருத்தம் முழுகிறதே தூக்கினால முதுகு அரிப்புக்கு இதா என்ன விஷயம் அவனுக்கு மந்திரபருத்தம் தான் சொல்ல முடியும் வேற ஆள் சொல்ல முடியும் ஆள் சொல்ல முடியுமோ தஸ்மை சுவாமி கீழ் முதல்லை என்று காட்டுவதற்கும் வராகமாயும் அவசாரம் பண்ணி காட்டியிருக்காளா உன்முறையும் பிரம்மம் வந்து எங்கேயும் இருக்கு கருப்பு மாடு சிவப்பு மாடு வெள்ள மாடு நூறு நூறு மாடா கொண்டு கட்டிருக்கேன் வாசல்ல கறக்கறதுக்கு மாட்டையே நேர பார்த்து கறந்ததை பாக்காதான் கருப்பு மாட்டும்பாலும் கருப்பா இருக்குன்னு தனி கூடத்துல வாங்க சிவப்பு மாட்டும்பால் சிவப்பா இருக்குங்கறா விழுப்புமாட்டும்பால் ஒழுப்பா இருக்குங்கறாங்க அப்படி குர்மமா இருந்தாலும் சரி மத்தியமா இருந்தாலும் சரி வராகமா இருந்தாலும் பிரம்மவித்தா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிற பிரம்ம ஏகரூபமா தான் இருக்கும் அவன் புஷ்பம் எந்த விதமா இருந்தாலும் பூஜிக்கிற பூஜையும் அந்த அச்சமான தேவத்தையும் உன்னா தான் இருக்கும் மல்லிகூவத்தை பூஜை பண்ணிட்டோம் ஒருத்தர் ரோஜா பூவை பூஜை பண்ணட்டும் ஒருத்தர் பவுன் நாளே புஷ்பத்தை பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனை நினாதான் பண்ணுவன்ர வேண்டியா மயக்கமா பணத்தை கரெக்டா சொல்லுவோம்னா இல்லையா வீட்டு விட்டு கூட அங்கிருந்து எனக்கு நீங்க கொடுக்கணுமே இருக்கேன் பயங்கரம் நிம்மோஷம் பூண்டாளாம் உலகங்கள்லாம் பயங்கர முடியாமா கழுத்துக்கு மேல சீதம் கழுத்துக்கு கீழே மானுமான விக்கிரம் அதுவும் அது தான் அத்தியுத ரூபம் நின்றாள் அத்துதமான ரூபமா அங்க கிருஷ்ணாவதார போய் அத் அத்தியு அவ இருந்து இரண்டு திசுப்பு காட்டான் எங்கே எங்கே எங்கே அலங்கினா நம்புத்தி கற்கிறார் குருவாயிரு பிரபார்த்து நாராயணத்திலே அரே க்வாச க்வாசோ சகல ஜகதாத் அச்சாத்விணோ நிவீட்டுமன் விஷ்வாத்மன் பவனபுரவாசி பிரணைய்வாசாத்மா சம்பாண புத்திரி எங்க பகவான் காட்டானாம் குழந்தை பார்த்து காட்டானாமே குழந்தை அதுக்கு விடுக இருக்காள் பகவான் அப்படி நெடுக இருக்கும் பட்சத்திலேயே நீங்க சூழலில் காட்டி காட்டானாம் அவன் தவையின் ஆயிரம் தூங்கத்திற்கு ஆயிரக்கால் உள்ள மண்டபம் ஒரு ஒரு தூணும் ரத்தனமயமான தூண் ஒரு தூணி அடைச்சி கட்ட முடியாதேனாலாம் சகரசாள் கைகொட்டி பஜனம் மண்ணி பிரதம் நமஸ்காரம் என்ற தூளை பார்த்து பிரஹ்லாதன் அப்பதான் கோபம் வந்துதான் அடது பிரம் போட்டு பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணி கண்ணு நீர் மாறி கண்ணால ஜலம் உடைய நீ போக்கு அப்படி அவன் அந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஏவம் அப்படி இருந்த வெட்டி கீழே தெரியப்படுறேன் ஏ பிரசாதா அவன் சத்தியமா ஹரி அங்க இருக்கும் பட்டத்தில் அவன் வந்து மறுபடியும் அந்த தலையை உன் உடலுடன் தைச்சு உன்னை உயிர்ப்பிக்க முடியுமா தைக்க முடியுமான்னு காட்டாள் உடனே பிரஹ்லாதன் அதுதான் என் பிரபுனால முடியாதுனா ஏண்டா முடியாது நாள் நீ வட்ட மட்டும் கைவிட்டாடா தைக்கிறது சிம்மத்துக்கும் பேரு நாராயணனுக்கும் பேரு இரண் கிருஷ்ணும் வைகுண்டத்துல ஜெயவிஜயனா இருந்தவர்கள் ஒருவர் ஆமா ஜெயனவர் அதனால அவன் நக்கிய நானா சுவாமி ஒன்று காலாம் ஹரியும் சிம்மத்துக்கு மேரோலியா ஏம் விக்கோயே தரிவந்துதவா ஹரியாவே ஒன்று காலாம் அது ரபுதிரி அதுதே அரே க்ராசாத்மாஸ்தரவாணோ சிம்சனத்தில் ஓடி வந்து குத்தினானி குவாசோரிஹி நானாம் எங்கடா நஹரிடா நஹரி நானாம் அப்படி குத்தினானு காட்டார் குருவாயு பிரபாத்துமாடாம் உடனே கீழ் உழந்தூட்டா அவன் குக்கில உடன் அவன் இன்னந்த வந்தத பிரபஞ்சம் பூமையும் பிடித்தது போல் ஒரு பெரிய சப்தம் கேட்டுதான் என்ன சப்தம்னு கிரண் நடுங்கி தூண பாக்கிறான் தூண அப்படி பிளந்திருந்துதான் மேலே நீ ஹரியான நாராயணன் நிருசிம்ம வந்த வைபவத்தை பிரம்மிருஷ்டுதான் சொல்லணும் என்னால சொல்ல முடியல நமஸ்கார முடியும் நம்புத்ரி அப்பணோ நி வடித்துவதற்குமன் பவனபுரவாசி பிரணயமா கடலே உதகன் நரந்த பிரே குரு ஆயுரப்பா நீ காலம் நாடா கிருபாத்மன் விஷ்வாத்மன் பவனபுரவாசி காப்பாத்தியூபடுத்தி கழுத்துக்கு கீழே லட்சங்களை நான் கைகளான் என்னன்னா நிஜேதராயுஷ பிரவேக வித்ரா தானவும் தான் சுபாச்சாரியா முப்பத்தி முக்கோடு தேவர்களுடைய ஆயுதமும் சுவாமி தூங்குதுதான் உலகம் முழுமையே அவனுது அவன் மாருக்கு ஆழ்வானுனா எல்லாரும் அவங்கிட்டவராய் உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா அண்ணா அவர்களுக்கு ஒன்று அது மாதிரி இந்த குபைராஜிகளுக்கு கொடுத்த ஆயுதங்கள்லாம் இவனது அறுபத்தாறு கோடி அசுராவுடைய ஆயுதங்கள்லாம் இவனது எல்லாம் தூங்குகிறதாம் தஸ்மை சிம்மாத்மனே பயங்கரமாய் சிம்ஹ ரூபி ஆய் அவசாரம் பண்ணியே நரசிம்மூர்த்திக்கு நமஸ்காரம் நாள் பீஸ்மர் யம் யமான எந்த பிரு வாமனமூர்த்தியாய் குழந்தையாய் ஏழு வயசு குழந்தையாக மகாபலியினுடைய யஜ்ஞ வாட்டம் வந்து அந்த சின்ன அழகான ரூபத்தோட போய் மகாபதி எப்படி மூகிச்சு போட்டானா அந்த ரூபத்தை பார்த்து சுவாமி எப்படி போனான் குஞ்சு கொடையான் கையில சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷி மேதவாட்டம் மௌஞ்சா மேகலயாவீதம் உபவீதாஜினோத்தரம் ஜட்டிலம் பாவலம் மாயா மாணவ க மீச்சிக்கயராம் மரயூருவி மேலமுழுகிருஷ்ணாஜவரிஷையா ஜடதூர் ஜட்டிலம் வாமனம் மிதம் மாயா மாணவக்கம் ஹரிம் மாயினால ஹரிநாராயணன் குழந்தையா வந்து காலம் நழு வயசு குழந்தையா இந்த மூர்த்தி பார்த்து மகாபலி அப்படி மூகிட்டு பூட்ட ஆனீதமா சுசாபி தாம்பிரமியூபமசுர புழகங்க பக்திய சமத்திய சுகிரு பரிணிஜபாதோயன் மூர்த்தன் சுவாமி அழகா வந்த ரூபத்தை பார்த்து மகாபலி அப்படி மூகிச்சு நிற்கிறான் சுக்கராச்சாரி பிரபட்சிகள் உள்ள அழைத்து வந்தானான் மகாபலி முக்கிப் பிரிஞ்சு பார்த்தது இல்ல என்ன பனிராறு நாள் நம்பூத்தி குருவாயூரப்பா குருவாயூரப்பா நீ வாமன மூர்த்தியாய் மோகன மூர்த்தியாய் அங்கு போன உடனே அந்த அசுரன் உத்தர தலையாட்டி வரணும் என்று சொல்லாதவன் மூடி வந்து மனம் உருகி பயிர்கூச்சலுட்டு அப்படி பதறி உன் சரணத்தை ரெண்டு குஞ்சு காலையும் உருவாயிருப்பது அந்த குஞ்சு காலை வந்து இந்த புண்ணியபுருஷனான மகாபலி குறித்து தன் கையினால ஜலத்தை போட்டு ஆலம்பி கங்கா அதினமாக ஆக்கும் தீர்த்தத்தை தன் தலையில் எடுத்து குட்டி கிண்டானாமே மகாபலி அந்த குஞ்சு காலாலம்பின ஜலம் பூமியும் மகாபலி தன் தலையில குட்டி கிண்டானாமே சத்தியமானு கட்டாள் நம்பூத்ரி அப்பனே ஆமா நாளா கல்லா இருந்த மூர்த்தி இந்த கலையில பக்திய சுகிஜபாத தோய தீர்த்தம் தீர்த்த தீர்த்தம் நாள் தீர்த்தா நாம் பாவனமாக ஆக்குவது என்றாதி புண்ணிய தீர்த்தங்கள் நம்மை பாவனமாக ஆக்கும் அவைகளையும் பாவனமாக ஆக்கும் அப்படி மகாபலி ஆனவன் குழந்தையாக வந்த மூர்த்தியை போய் கண்டு சரணத்தால் அம்பி பிரபுனாலே நிர்ஹிக்கப்பட்டு பிரபுர சர்வஸ்வத்தியும் தானம் மன்னினானோ எவன் திருவிக்ரவனாக ஆகி மூலத்தையும் இரண்டு அடியாக அழந்து மூன்றாவது அடிக்க இடம் மகாபலி தலையில கால் வச்சானோ மகாபலி தலையில கால் வச்சுட்டாள் கழுத்து பரியந்தம் பூமிக்குள்ள போயிட்டு பிரம்மனுஷ்டாள் பாகவதே இருந்தாள் என் பிரபு கருணாமூர்த்தி ஒரு பக்தனான மகாபலி சர்வஸ்வதான மன்னிதான் அவன் தலையில கால் வச்சான்னு நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேத்தும் பூமிக்குள்ளீரம் போனது என்ன என்ன நீ கண்ணால ஜலம் விட்டு என்ன பிடிச்சாள் வைகுண்டோக உனக்கு கீழ சிருஷ்டமாருக்கு சுத்தலத்தில் என்னாம் அது எத்தனை உயர்ந்தலோகமானாலும் வைகுண்டம் நான் எப்ப வந்து தரிசனம் பண்ணுவேன்னா வைகுண்டம் ஒன்றூடாது என்ளாம் ஏ என்னாம் பல யுகங்கள் உம் விட்டு வாசல்ல டபேதாராய் பாணி அனுக்க போரேன் நித்தியம் சன்னித்த உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்க போறேன் உள்ள இருக்கா இருக்காட்டு நாளா அப்படி நிற்கலாமா வீட்டு வாசல்ல வேலைக்காரனா நாளா அப்பா வாங்கி தானம் இப்ப மாட்டி விட்டேன்டா நான் உங்கட்டேன் சுவாமி எந்த பிரபு மகாபலிக்கு வசப்பட்டு விட்டானோ திருவிக்கிரமனா ஆகி அப்படிப்பட்ட திருவிக்ரமூர்த்திக்கு தஸ்மை கிராந்தாத்மேன பிரு ஜமனாய் பரஷுராமராய் வந்து க்ஷத்யர்களையெல்லாம் துஷ்டக் கஷத்ரியர்களையெல்லாம் அழித்தாளோ அப்படிப்பட்ட ராமரூபியான கோபாலனுக்கு நமஸ்காரம் இந்த பிரு ராவணனவோ தசரபபுத்திரனாய் வந்து அப்படிப்பட்ட க்த்ரி மூர்த்தியான ராமனுக்கு நமஸ்காரம் நாடா முதல்ல பிராமண மூர்த்தி பரஷுராம இமான மூர்த்தி சீதாராமன் தஸ்மத்தாத் நமஹலீ முசலீஷி தமே நமஹலீ முசலீசீமான கலப்பையை கையில் ஆயுதமாகக் கொண்டு பலராமனாய் வந்தாலோ எந்த லட்சுணம் லட்சுமண சுவாமி தான் இப்படி வந்தாள் வலராமனா வந்தாள் ஏன்னா சுவாமி ரொம்ப லட்சுமணனை பாடுபடுத்தாள் சீத்தையை கொண்டு போய் தியாகம் பண்ற காலத்துல கபட்டமா சொல்லி சொல்லிவிட்டாள் சீத்தையை கொண்டு போய் சொல்லாம தனியா சத்ரு கூப்பிட்டு தனியா சீத்த தூங்குறா முடியல சீதையை பத்தி ஜனங்கள் தப்பா சொல்றாளா சத்ருகனா நீ காட்டுல கொண்டு போய் சீத்தையை விட்டுட்டு அவன் தூங்கி விழிச்சுக்கிறதுக்குள்ள நான் கழுவிட்டு போடுறேன் தேர்ல நீ ஏற்றிட்டு போயிடணும் காட்டுல விட்டுட்டு வந்து இதெல்லாம் நீ சொல்லி நீதான் இந்த கதையெல்லாம் சொன்னார் அதெல்லாம் நான் மாட்டேன் உன் பாதுகா இருக்கேங்கிட்ட போற முரதம் உடனே லட்சுமண கூப்பிட்டு கபட்டமா சுவாமி வாக்கு என்ன லட்சுமணா உங்க அம்மா உன்ன என்னத்துக்கு எத்தால் தெரியுமா தேவிக்காகப்பட்டேன் இன்னமே உனக்கு தம்பியா இல்லை சொல்லிட்டா இன்னமே உனக்கு தம்பியாக நான் பிறப்பதில்லை என்றாலாம் நான் உனக்கு தம்பியாகப் பறக்க கொண்டுதான் நான் அண்ணாவா பிறந்தான் அமுட்ட முடியுமோ ஆகையினாலுமே பறப்பதில்லை அதனால அடுத்த அவதாரத்திலே கிருஷ்ண அவதாரத்துல சுவாமி அண்ணாவா அமுட்டாள் இப்போ குசலங்கள்லாம் தரிச்சுந்து ஹலங்கள்லாம் தரிச்சுந்து கலப்பையெல்லாம் கையில் வச்சிருந்து வந்தமூர்த்தி சாட்சாத் ஆதிசோஷனாம் தஸ்மைத்மரே நமஹ சுதேசு கம்மரிதனா தை கிரீாத்மே ந ீமான்த்தோடி புத்திரனாய் தேவகி பாலனாய் யசோதையனுடைய புண்ணிய புண்ணியமாய் நந்தகோகுலத்துல வந்து எந்த பிரகும் விளையாடி கம்சன நிதனம் பண்ணுவதற்காக வந்தானோ அப்படிப்பட்டாத் கோபால வாசுதேவோமே நமதேவாசுமே सुदेवना वसुदेवपुत्रि यूभारत पोखवंद आ प्रभु नमस्कार तस्म कृष्णात्म नुंगी சாரத்யம் பண்ணி நாடா சுவாமி தேரோட்டினாடா அவன் கையில வேத்தரத்தை வச்சுண்டு சின்முத்ராங்கித கரண சரகாலிகளுக்கு எப்படி லட்சணாமூர்த்தி ஞானோபம் பண்ண இந்த கட்ட விரலையும் ஆட்காட்டு விரலையும் சேர்த்து வச்சுண்டு ஜீவ பிரம் ஐக்கியம் அவன் ஜீவன் கட்ட விரல் அன்புஷ்டமாற்ற புருஷா அது பிரம்மத்தோடு போய் சொந்து வருவது மூற விலைக்கு சம்பார்த்த காமங்களை விலைக்கு மோட்சம் ஒண்ணுதான் சத்தியம் சிம்முத்ரா தட்சிணாமூர்த்தி அவசரமாய் பரமேஸ்வரன் எப்படி உபதேசம் வச்சிருந்து சாதனம் என்பதற்காக கையில வச்சிருந்து தேர் தட்டுல உட்கார்ந்து நாலு வேதங்களும் நாலு குதிரைகள் அதுக்கு மேல வேதங்களெல்லாம் போர்க்கும் தெய்வம் பரமாத்மா கோபாலன் அர்ஜுனன் ஆகிற ஒரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணினாலும் लोकत्रय इनका पिता अर्जुन का लेगा लोकत्रिताप्ट्रह्मियान गोपाल नमस्कार भीश्वर ம்தான் உரத்தனிரமிச்சக சுவாமியும்ர கோட்டில நாளனா குடுத்து சிவந்து நானும் கோட்டியில மெம்பர் நாளாம் சிவந்து நானும் புத்தன் நாளாம் இந்த அசத்துக்கள் லோகத்தை துண்டாடப் பண்ணாம இருக்கிறதுக்காக அதுகள் மனச மாத்தி அதுகள் கோட்டியில பூந்துதான் இது கலச்சாகனம் உள்ள பூந்துடாம் ியாய் நான் வந்தாளும் சொல்லிக்கண்டு சுவாமி உள்ள பூந்து அவன் புத்திக்கு தகுந்தபடி உபதேசங்களை பண்ணி அவன் அப்படி சுவாமி கலைச்சு விட்டா சொலர்களெல்லாம் தமக்கே நமக்கு கலௌ பிரேட்ச மஹேரோ ரே மெயேட்சா பூட புராளா சர்வ ஆச்சாரங்களையும் ஒட்டுப்பட்டுமே சாப்பிடணும் விவகாரம் பண்ணனும் இதை தவிர்த்து வேறு இன்னும் அப்படி யாரு ஆறானோ குதிரமே இருக்கிண்டு அந்த குதிரமேறிக்கிண்டு ஒரே கத்தியினால தனது பேர்களுடைய கல்ச்சியும் வெட்ட போறானா அப்படிப்பட்ட கல்கி ரூபியான பகவானுக்கு கோபாலனுக்கு நமஸ்காரம் நாளாம் பீஸ்மர் தத்ம கல்கியாத் ृदिष्ठाड़ा देशा यार हृदय भगवानेपूम पारो यृदिष्ठो भगवान यार हृदय भगवद्रूपम मंगलचरण तोड़ கல்யாண கடாட்சத்துடன் சங்கம் போற்ற கண்டத்துடன் சங்காத்யாயிசங்களுடன் குடி லட்சுமிதார சரணராய் சுவாமி யாரு பார்க்கிறாளோ அவளுக்கு ஒரு பொழுதும் நாள் பார்க்க வேண்டியதில்லை எப்போதும் மங்களம்தான் உண்டாள் கிடையாதாம் கடுதலேவாளுடைய ஆயுஷல கிடையாதாம் மங்களாராஞ்ச மங்களம் சர்வமங்கலத்துக்கும் இருப்பிடமான ஹரிநாராயணன் யாருடையத்தில் இருக்காளோ அவளுக்கு ஒருபொழுதும் அமங்கலமே கிடையாதாம் மங்கள விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் மங்களோகம் தான் தெரியவாள் சொல்லுவாள் அது எங்க இருக்கு ரொம்ப பேருக்கு எங்க இருக்குது சில பேருக்கு நெல்லு காட்சி மரம் எங்க இருக்கு மாதிரி தவராஜத்துக்குள்ள இருக்குன்னு ரொம்ப பேருந்து தெரியாதுன்னு மங்களம் பகவான் விஷ்ணு மங்களமா சாட்சாத் விஷ்ணு மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மங்களுசூனூணே மங்கள மங்கள நாராயணே மங்களோ மங்கலம் புசம்ீதம் புஷ்பாஷாம்பு போன்ற நீளமான சரீரத்துடன் கூட இருக்காரோ யவன் பீத்தவாச சுதம் பீதாம்பரத்தை தரிசன் இருக்காரோ எவன் பக்தர்களை கைவிட மாட்டானோ அவனுக்கு அச்சுதான் என்று பெயரா அப்படிப்பட்ட கோபாலனை யார் நமஸ்காரம் அவனுக்கு பயமே கிடையாதாம் ஒரு விதமான இல்லையாம் காயில நமஸ்காரம்டா அவன் ஒரு பயமான லெட்டர் ஒரு பயமான தந்தி ஒரு கவலை இருக்காதுன்னு வித்யத்தை மூட்ட காலத்துல பேசுற பேச்சு ஒன்னும் கோட்டிக்க பவுன் மதிப்புள்ளது காப்பணும் அவசரமான அவசியமான விஷயத்தான் காப்போம் அது மாதிரி மரண சமயத்துல பீஷ்மர் எது பெரிய பரம தத்துவமோ அத பத்தி சொல்லுவதை வேறு ஏதாவது சின்ன விஷயத்த பத்தி பேசுவோம் சொல்லி முடியுமோ முடியவே முடியாது குருச்சு கோபி கிருஷ்ண பிரமாஸ் நுழையே புனரிஜன் கிருஷ்ண பிரமீன புரையோபி கிருஷ்ண பிரமா நமஸு உருவன் பண்ணிவிட்டையான அதுக்கு எத்தனை புண்ணியம் நாள் ஒரு நமஸ்காரம் அவகிருத ஸ்நானம் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் நாள்யாஸ்வே பத்து அஸ்வமேதம் பண்ணினவனுக்கு மறுபடியும் பிறப்புண்டாம் ஆனா ஒரு வித்தியாசம் அதில் ஒரு நமஸ்காரம் கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரம் கோபாலனுக்கு பண்ணினவனுக்கு பத்து அஸ்வமேதம் பண்ணி அவுகத ஸ்தானம் கங்கையில பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்போ இதுவும் அதுவும் ஒன்னா போடுவோம் அப்பவும் ஒன்னா போகாது பத்து அஸ்வமேதம் பண்ணி கங்கையில போய் அவகத ஸ்தானம் பண்ணவனுக்கு மறுபடியும் பிறப்புண்டாம் இந்திரா வந்து பிறப்பான் அல்லது வருணதா புரப்பன் அல்லது நம்மூர்ல சக்கரவர்த்திய புரப்பன் மறுபடியும் ஜன்ம உண்டா கோபால நமஸ்க்கு மறுபடியும் ஜன்ம இல்ல கிருஷ்ண பிரணா ந புனா புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணா ந புன மறுபடியும் ஜன்மி புரக்க மாட்டா கோஷ் கணமாக कृष्णम कृष्णम புனரனுஸ்மரந்தே பிரவிஷன் கிருஷ்ணா மந்திர சில மகான்கள்ஸ்மரணம் பரம் பிராயஷ் அசேஷா தப கர்மாத்மகா அணிதேஷா அசேஷாணம் கிருஷ்ணாநுஸ்மரணம் பரம் சஞ்சோபாசனத்துல ஏதாவதுல தப்பு வந்திருந்தா அதுக்கு பிராயச்சித்தார் பிராய்ச்சித்தியத்துல ஏதாவது அதுமே இன்னொரு பிராயச்சித்தவா கடைசியில் போய் கிருஷ்ண கிருஷ்ணகிருஷ்ணான்னு பிரயோக திருஹூடே பிராயஷ்த்தம் பிராணாயாமம் பரிசேச்சனம் சூத்திரக்காரர் இந்த ஹோமங்கள்லாம் பண்ண உடனே பிராய்ச்சித்தம் பிராணாயம் பரிசேச்சனம் பிராய்ச்சித்தம் பிராணாயம் பரிசோஷனா நல்லா சொல்லு பிராய்ச்சித்தம் அர்த்தம் பன்னெண்டு தடவை அபூஷியாவில் சொல்லுவேன் பாக்கி மந்திரத்தை சொல்லுவாங்க அர்த்தமே ஒருமனி ஜலத்தை தொடுவம் தொடணும்னு அர்த்தம் அது ஏதோ மந்திரம் நினைச்சுக்கூடா அவனும் பாடுவோம் அது மந்திரம் இல்ல அது மாதிரி பிராய்ச்சித்தம்னா என்ன பன்னெண்டு தடவை கிருஷ்ணஸ்மரணம் பண்ணணும் அமாவாசை பன்னெண்டு தடவை சுவரணும் காலையிலே சந்தியோபாசனத்திலாம் சந்தியாவந்தம் பற்றவாளுக்கெல்லாம் தெரியும் கடைசியில கிருஷ்ணாஸ்மரணம் பரணுன்னு கிருஷ்ணஸ்மரணத்தை போய் விதிச்சிருக்காள் அப்படி கிருஷ்ணனு ஏ கிருஷ்ணவரதா கிருஷ்ண மனுஸ்மரந்த அப்படி கோபால போதும் கிருஷ்ணா என்ன மகா படித்துக்கிறது போதும் ஹரே கிருஷ்ணான்னு அது என்னன்னா கடைசியில மரண காலத்துல கிருஷ்ணனுடைய உருவமாகவே ஆகி வைகுண்டம் கூறுவானா கிருஷ்ணதே பிரதிசந்தி கிருஷ்ணம் ஆஜ்யம் யூதம் மந்திரம் சொல்லி ஹோமம் மண்ணின் ஆஜ்யமானது அக்னியோட கலந்து அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு படுக்கிற பொழுதும் பொழுதும் நடக்கிற பொழுதும் விவகாரம் பண்ற பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றாளோ அவர்கள்லாம் கடைசியில் கிருஷ்ணனாகவே ஆயிராளாம் தேவாய் ஜகத்திதாய கிருஷ்ணாயிரம் பண்ற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் ஜப்ப ஆரம்பிக்கணும் அபிரம்லோகாது பண்றதோ இந்த ஜபத்துக்கு உக்காரமோ ஒரு அஞ்சலியாவது பண்ணுவாள் நமஸ்காரமே பண்ணணும் முடியலனா ஒரு நமஸ்காரது நமோ பிரம்மணிய தேவாய ஞானிகளுக்கெல்லாம் எவன் தெய்வமோ குப்ராமண ஹிதா ஹிதா எவன் குக்களையும் வேதவித்துக்களையும் ரஷிக்கிறானோ ஜெகத் கீதாயா உலகத்தெல்லாம் பாதுகாக்கிறானோவி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரம்மலோகத்திலிருந்து ஆதிசேஷம் நிற்கும் எத்தனை ஜானிகள் வசிக்கிறானோ எத்தனை தேவதைகள் வசிக்கிறானோ அத்தனை வீடுகளுக்கும் நமஸ்காரம்னு ஒரு நமஸ்காரம் ரெண்டாவது நமஸ்காரம் லோக பர்தாதிஜா தேவியோ நித்தியம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி நமஸ்கரிச்சா எத்தனை வேத வித்துக்கள் எத்தனை தேவத்தை அவளுக்கு பின்னி முழுக்க நமக்கு அப்படியே பாசா இருந்தான் நம்ம மனத்துல வரு எல்லாம் சொல்லுங்க என்ன சிதா காவி இல்ல காவி குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வாசனை அபியாசம் தான் காவியே விட்டு வாடா என்ன செத்தா மூட்டா நல்லா இருக்காவா அவன் புது வாசனை வைக்கிறது அப்டி விட்டு இருந்தா கூட இதை நமஸ்காரம் பண்ணணும் அதுக்காகவே அஞ்சாம் பாகத்துல இதை விழுதுங்க ஜப்பா ஆரம்பிக்கணும் போது இதை ஜபிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் எழுதுகிறேன் ஸ்லோகம் எல்லாரும் பிடிக்கலாம் இது हरिही ஹரிஹி ஹரிஹின்னு சொன்னோமே அந்த ராமா இருக்கேன் இது என்னன்னா இந்த பெரிய இந்த விளையங்கள்லாம் படிச்சு கொண்டு போக வேண்டிய ஒரு உருவுக்கு யமலோகம் அவன் பறக்கும் கண்ணெரியும் அவன் அப்படி காதெல்லாம் நடுங்கும் ஹிருதயங்கள்லாம் கம்பத்தை அடையும் நமலோகம் போற போது வாச வாழ் எவ்வளவு தாழ்வு குத்துவனா பக்கத்துல இருக்கு அடிப்பனாலை சுலபம் பகவன் நாமி பகவன் நாமா சுலபம் நாக்கு சொன்னத்தை கேட்கிறது எத்தனை பேச்சு பேசிக்கிறேன் ராமா கிருஷ்ணான்னு பகவன் நாமா சொல்லப்படாதா ஹரே முகுந்தா நாராயணா சொல்லப்படாதான்னு அடிக்கிறானா ஆபத்துலி ஹரேர மகன் ஹரேன மகன் கத்து விட்டான் முப்பத்தஞ்சு அத்தியாயம் ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயும் முருவிலையும் எல்லாரும் சேர்ந்து ஹரே மகாங்க எல்லாரும் சொல்ல மாட்டாள் பாராயணத்துக்கு வரவாள் கூட ஆறாமட்டவன் ஹரேனன் பரிட்டி திறக்க பண்ணிட்டு பாருங்கள் அவர் ஹரேர மகன் கூட கத்துவார் சுருக்கம் அவர் ஊர் கத்துவ தெரிய எ சாருங்க நினைச்சிருக்க அவன் என்ன சாருங்கிற அர்த்தம் என்ன சாருன்னு தெரியல எனக்கு ஹரிகால இந்த ரெண்டு அக்ஷனம் எடுக்க அப்படியே நடந்து போறவனுக்கு இந்த ஹரிகேங்கிற பகவன் நாமாவானது பெரிய பாதையமா பயம் இல்லாம இருக்கலாமா அங்கங்க பார்த்தா பெரிய பூஜையும் கட்டணம் கட்டி வச்சு பெரிய ராஜாக்கள் வராம அங்க ஏற்பாடு பண்ணி வச்சு எல்லாம் நடக்குது பாருங்க அது மாதிரி பாதையமான இந்த பகவன் நாமா பெரிய வெட்டித்தள்ளி விடுமாம் ஹரிஹீங்கரணது நீக்கி விடுமாம்ங்கிறது கிளருக்கு தெரிஞ்ச நமது கஷ்டம் பிறகு தெரியாம ஆத்துல இருக்கிற சொல்ல மாட்டான் அப்பாட்ட சொல்ல மாட்டான் புள்ளி சொல்ல மாட்டான் மனசுலயே வச்சு கவலைப்படுவான் அதுக்கு சோகம் கட்டுப்போக்கிருப்பாள் போட்டு அது பையன் மோதிரமா இருக்கும் கட்டுப்போக்காம அழுது பையன் வந்து என்ன சொன்னால் ஒண்ணும் இல்லையம் மோதிரம் அவன் மோதிரத்தையும் சம்சாரத்துக்கிட்ட சொன்னா நேதிக்கே சொன்னா இல்லையா சொன்னா அதுக்காக அவர்கிட்ட சொல்ல பயந்து கெட்டும் போக வேண்டாம் வரவாண்டா சொல்றேன் அது பரமங்ளமான சர்வது போக்குமாம் ஏகாத சப்தகம் நடத்துற போது அந்த அத்தியாயம் ஆசிக்கிற போது சன்னியாசிகள் கூட இருந்து ஹரேர மகான் மூணு தடவை கட்டணும் விட்டாள் கத்துவாள் ஆச்சாரியால் மூன்று தடவை ஹரேர மகான் கத்துறது ரொம்ப புண்ணியமணி இருக்காது கிடைக்குமே ஹரேர மகன் ராயபுரமும் இருக்கு இங்கூர் ராயபுரம் இருக்கு அங்கு ராயபுரம் இருக்கு எல்லாம் தஞ்சாவூர் ஜில் இருக்கிற ஊருக்கு எல்லாம் பேருக்கு போட்டியா எங்க ஊர்ல அன்னவாசல் ஊருக்கு எங்கூர் அன்னவாசலன் இருக்கு ராயபுரம் அங்கு இருக்கு இங்கோரு ராயபுரம் இருக்கு அங்க தஞ்சாவூர் ஜெல்லாவில் ஒரு ராயபுரம் இருக்கு அவளுடைய மர்மம் ராஜகோபாலும் தாபரா மங்கலத்திலிருந்து சப்தம் வச்சு நடத்தினாள் அவள் அம்பதாயிரம் ரூபாய்க்கு ராமனு கூழ் கட்டினாள் ஏழாவது நாள் பறிக்க மோஷம் இந்த சமயத்துல அதே மாதிரி கத்தினாள் விமானம் வருதே வருதேன்னு கத்தினால் போட்டுடும் அப்படியே பாருங்கள் தூஞ்சி நின்று வச்சுமி சப்தம் கண்ணீரு கிடைக்குமா ராஜகோபால வந்தாலும் பகவான குறிச்சு சொல்லி நமஸ்காரம் பண்றா துவா தத்சாச்சும் பண்ணும்பொழுது எப்படி பண்ணினார்னா இப்ப நோக்கத்துல ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணாமலா இருக்கா பீஷ்மர் பண்ணுவதற்கும் பாட்சி பேர்கள் பண்ணுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படியே கோபால நடத்துல மனசு மூக்க பகவான் புயல் இருதா அதான் சுவாமி சொன்னாள் தத்துவுமே தத்கதம் மனஹ்கிற சுவாமி உச்சையாண்டிருந்தாள் சுவாமி கேட்டார் கோபாலி தினம் சொன்ன நினைச்சு பண்றாரு அதனால என் மனசு பீஷ்மருட பொருத்தார் சுவாமி சத்மான தேவ கிருஷ்ணாய ோத்தொலிபு கிருஷ்ணா மகான் நமஸா நமக்கு முதலா நமத்தே கிருஷ்ணா மக்க நமஸ்கார மணிநாழாம் சமாாஜு மங்கிருந்த மகான்களான மகர்ஷிகளெல்லாம் ஆனந்தபாஷ்பத்து பிறகு விட்டு நெஞ்சினால பேச முடியாமல் பீஷ்மர பூஜை முனிநாடாம் என்ன பிரம்மச்சரிய வருத்திச்ச ஒரு பெரிய கங்கா புத்திரம் தான் கங்கை மகாபாவனம் அந்த பாவனமான கங்கையில இருந்து மகர் என்ன பண்ண ஜலத்தை கொட்டி போய் பாஷ்பு ஒரு சரீரத்தை ஒரு புண்ணியாத்மா ஒழுங்கு பார்க்க போறவங்க எல்லாரும் புஷ்பத்தை எடுத்து பூஜ பண்ணினாரா சமர் சொந்த பிராமணர் பீஷ்வர அப்ராமணன் அவரை பூஜை பண்ணினாள் ேந்திராவம் புருஷோம்மியோபாலனம் சாமி வந்து புதிச்சாங்கஞ்சபாழாஸ்வாம புதுச்சாழமங்கு ஈஸ்மர திருப திருபுண்டாடினா ஆஹா எண்ணி பகவானடத்தில் இப்படி ஈடுபட்டிருக்காரு பீஷ்மர் எத்தனை அவதார ரகசியங்களையும் உலகம் பகவதூபம் என்பதை உபரிஷத்துக்கள் சொல்லியிருப்பதை ஒரு ஸ்லோக ரூபேன கடைசி காலத்தில் சொன்னார்களே சொன்னாரே பீஷ்மர் பீஷ்மதியையும் கொண்டாடி பகவானையும் ஸ்தோத்தம் பண்ணினா சுவாமி வந்து குறிச்சாரா பீஷ்மர் கடைசியை மஸ்காரம் பண்ணும் பொழுது உண்டு பிரதாங்கிற போது அவங்க பார்த்தா காணும் போட்டோ பிடிக்கிற டையத்துக்கு பக்கம் பண்ணேங்க அது மாதிரி சுவாமி வந்து கடைசியில வந்து நின்னாளாம் பீஷ்மருக்கு அப்படியே தன்னுடைய உருவத்தை காட்டுவதற்காக கடைசி காலத்துல சுவாமி இங்க வந்து நின்னாளாம் ீோராஷ பண்ணோிணப்பாணவிலே எந்த மப்பட்டு பகவத் ரூபத்தை உள்ள பாப்பாளா என்ன பகவான பார்க்கணும் நினைக்கிற போது குரங்கு தெரியுமா குரங்கு தெரியுது நினைச்சா அப்புறம் மாடு தெரியும் விபரீதமா குரங்கு தெரிஞ்சாலும் நினைக்கலாம் அர்ஜுனனுக்கு ஒத்தாசியா தேர்ல வந்து உட்கார்ந்து சிம்மநாதத்தோட ஹனுமாரி சேர்ந்து கத்தரம் யுத்தத்துல பண்ணியாசிதான் பண்ற போது கத்துறது யாருக்கு அத்தரானு தெரியாதா அவன் உயர்ந்த வீண வாசிக்கிறவா சென்று வாக்குனால பாடுவார் பாடுறபோது வீணனுடைய நாதமா அந்த கண்டத்தினுடைய துனியான்னு புரியாதுன்னு ரெண்டும் ஒன்னா இருக்கும் கோபிகா ஸ்மரணம் பிராணவியோகாலே பல முயற்சினாரு பகவத் ரூபத்தை உள்ள முள்ள கொண்டு வச்சுப்பாளாம் பிராணயோக காலத்துல அப்படிப்பட்ட பிரபு இதற்கு வந்து நின்னாலாம் வீட்டுப்படுது சதம் புரஸ்தாத் தரி நீமான அப்படிப்பட்ட ஹரிநாராயணும் கோபாலும் விதக்க வந்து நின்னாருக்கு அப்படி சுவாமி எதிர்க்க வச்சுக்கொண்டு தன்னுடைய பிராணன் விட்டா என்னியத்தை புதாஸ்தவராஜம் மருன பீஷமர்னால் செய்யப்பட்டதால் பீஷமஸ்தவராஜம் காங்கேயஸ்தவராஜம் மருனா புத்திர இருந்து அண்ணன் இருந்து கங்கா கங்கா கங்கா தான் பாப்பம் போடுமா அப்படிப்பட்ட கங்கைல கிடைப்பதில்லை கங்கை போட்டு போட்டு வந்துட்டா என்னவா என்ன வந்து போட்டமான்னு கங்கைக்கு போவதேங்கிற அதுல பொண்ணு கல்யாணம் பண்ண எத்தனையோ காரியம் ஒரு மாட்டுக்கு காய ரூபா பணத்தை போயிட்டு அங்க இங்க போட்டு போ தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வேற டிக்கெட் வாங்க போட்டாரா நல்ல வழியா இங்க வந்து கங்கைக்கு வரட்டு போறோம் எனக்கு மாலையும் போட்டு இங்க பாரதம் கட்டிட்டு போட்டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இருந்தா பகவான் தான் காப்பாத்தினாலமும் மாறி வேற வண்டியில் வந்துட்டா நமராங்கிட்டாங்க அப்படி புண்ணியம் இருந்தா டப்பு உருவா தள்ளிப்படணும் அவன் எத்தனையோ பேர் படத்தை காசை வச்சுருக்காரு அவருக்கு போறதுக்கு டைம் இல்ல என்ன எத்தனையோ பேர் கங்கைக்கு போகணும்னு கங்கையா இங்க இருக்குன்னு தெரியாது காலம் என்ன கங்கை போய் ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் ஆயிரம் ஜென்ம கங்கை அதனால ஜென்மாவில் ஒராவர்த்தியாவது கீதையே பண்ணணும் கங்கா ஜலம் ஆச்சாரிய பரகோவிந்தே பகவத்கீதா கிச்சிதீதா ஜிகா பீகா அவனுக்கு ஆச்சாரியார் புய்ஹிட்டு தலாட்டங்கள்லாம் சொல்லுவோம் கோர்ட்ல பால்லவே இல்லை நான் அடிச்சே இல்லைன்னு சொல்லுவோம் பாருங்க கோர்ட்ல அப்படியே சொல்லுவோம் நீ பண்ணியா போலீஸ்கார அவன் எதுக்கு இது மாதிரி என்னுடைய கோர்ட்ல விவகாரங்கள்லாம் நடக்குமா தொடவை கீதையம் பண்ணினவனையும் ஒரு டிராப் கங்கா ஜலம் சாப்பிட்டவனையும் பகவத் சரணத்தில் துளசி ஒரு குடவையாவது ஜென்மாவில் அர்ச்சனை பண்ணவனையும் யமன் வந்து நீ என்ன தப்பு பண்ணு காக்கவே மாட்டான அத்தனை சக்தி அந்த கங்கா புத்திரனான ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதுனால காங்கையை ஸ்தவராஜம் பீஷ்மர் பயங்கரமான பிரதிஜை பண்ணின ஒரு பிரபுநாள் செய்யப்பட்ட போய் சொன்னாள் உபதேசம் தான் தெளிவு மலம் இல்லாமல் ாலும்போஜனப்படாது வேண்டும் என்பதற்காக ஒரு சரி பூர்வா சாந்தி பர்வாவில பல சரித்திரங்கள் இருக்கு அது வங்கி கீதம் போத்திய கீதம் ரெண்டு மங்கின்னு உத்தர் மங்கி சப்தத்தில் அப்படி சொன்னேன் இங்கிலீஷ் மங்கி இல்லையா இது உத்தர் ஒரு மனுஷன் ீஸ்மாதீங்க தமின் அஸ்தேஷே கௌரவரி ஜாநீபரிஷியை தர்ம சூரியன பீஷர் பீஷ்மர் கூட்டா தர்மம் சொல்லுவா உலகத்திலே ஆயினால் கஸ்மாத்தம் சோதையா கட்டு குதிரையே என்னோட பரந்துமர் போன தர்மம் சொல்றவாள் அவன் விஷ்ணமட்டமா சொல்லுவாள் தர்மத்தை வேண்டி சொல்றது வேண்டாம் எனக்கு அப்படி சொல்றதில்ல அப்புறம் ஒரு பெரிய புண்ணியாத்மா இருக்கா பெருமைச்சரிய வர்த்தம் அவ முகமா காக்கணும் ஜென்மா சபலம் ஆயிடும் அப்படிமரத்துல கட்டணம்னா அது எப்படிப்பட்ட தர்மமா இருக்கும் தச்சரியமான சித்திரங்கள்லாம் நிறுவனம் மன்தியும் ஒரு மனுஷன் இருந்தாலும் அவருடைய சித்திரம் இருவதற்காக தர்மபுத்தர் கட்டத்துக்கு பதிலாக அந்த கதையை சொல்ற தர்மபுத்தர் கட்ட பல காரியங்கள் பண்ணி ஒத்தனுக்கு பொறுப்பு கிடைக்கல சொன்ன அப்போ அவன் என்னமா சுகத்தை அனுபவிக்கிறது அடையிறது எத்தனையோ காரியங்களை பண்ணி பார்த்தான் அப்படி உங்க சொல்லவன் பண்ணு இந்த வியாபாரம் எல்லாம் நஷ்டமா போச்சு தொான சம்பாதிக்கூரன் போய் இருந்தாக்கே பாப்படும்பமாவே இருக்கும் எத்தனை கலெக்டரா இருக்கான் ஜெட்டியா இருந்தான் தீர்த்த கூட வாங்கிக்கலாம் அப்படி இருக்கிற பொண்ணை கொடுக்கலாம் எல்லாம் கூறும் அதனால ஜாதகம் ஜாதகம் காரணம் எங்களுக்கு ஜாதகம் தெரியுமா எல்லாத்தையும் கட்டுமே கடைசியில ஏதாவது தூரமா தெரியுத பார்த்து கொடுத்துட்டு வரணும் அது போய் அப்படி போய் கொடுத்து போடக்கூடாது பூவ புண்ணம் இருக்கணும் நிறைய புண்ணம் இருந்தாதான் மேல க்ஷேமங்கள் உண்டாகும் அது எப்போ யாருக்கு என்ன வருதுன்னு என்னத்தை அது அப்படியே சொன்ன சாஸ்திரங்களை கொண்டுதான் கண்டுபிடிக்கணும் ஆமா அப்படியே வைர பரீட்சைக்கு கண்ணாடி மாதிரி சாஸ்திரம் ஆமா வைரத்தை கொண்டு போய் நினைச்ச காலத்துல கட்டா எப்படாது மேகம் ஆபிரத்தமா இருக்கப்படாது என்ற வைர வைரத்தை அதெல்லாம் கொண்டு அப்படி எல்லாத்துக்கும் ரிஷிகள் மார்க்கு சொல்லி இருக்காங்க போய் பார்க்கணும் சிலவன் நிலத்தோட்டாலும் அந்த காரியம் கெட்டுக்கூடும் அங்க எந்த கிரகம் இருக்கு ஜீவன அந்த கிரகங்களுக்கு திருப்திகரமான காரியங்களை பண்ணி அந்த தேவத்தா பிரசாதம் தடைஞ்சா அது கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் ஒத்தாசையா இருக்கும் அதனால